ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சென்று இன்றைய தினத்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துகிறேன் நம்முடைய மகர்ஷிகள் நம்முடைய வேதம் இவைகள்ல்லாம் நாம் சுகமாக ஜீவிக்கையை நடத்தணும் சுகமாக நாம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உபாயங்களை நமக்கு எடுத்து காட்டுறது வேதம் நம்முடைய ரிஷிகள் காட்டியிருக்கா அதை நாம் இந்த முறையில் அனுஷ்டானம் பண்ணி நாம் அதில் நிறைய லாபத்தை அடையணும்னு நமக்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்து காண்பிச்சிருக்கா நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய வேதத்தையும் வச்சுண்டே சௌக்கியமாக வாழ்ந்தா நம் முன்னோர்கள் நம் தலைமுறைக்கும் அந்த தர்மங்கள் வரணம் நாமும் கூடிய வரையிலும் அதை நல்ல முறையில் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சாட்சாத் பரமேஸ்வரனை ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணி நமக்கு செய்து காண்பிச்சிருக்கா இன்னும் காண்பிச்சுருக்கா அதை நாம் வேதம் எந்த முறையில் நம்முடைய தர்மங்களை சொல்கிறது அதை எந்த முறையில் நாம் அனுஷ்டானம் பண்ணணும் இது பண்ணுறதுனாலே நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத சரித்திரம் மூலமாக நமக்கு புராணங்கள் காட்டுறது அவைகளை நன்றாக விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பிரார்த்தனையை ஒட்டி போன மகர சங்கராந்தி புண்ணிய தினத்தில் ஆரம்பித்தது இந்த பத்ரவாக்குங்கிற குரூப் இந்த பத்ரவாக்குங்கிற வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு இரண்டாவது வருஷம் ஆரம்ப தினம் இந்த மகர சங்கராந்தி தினம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்முடைய தர்மங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நவீன சாதனமாக உள்ள இந்த வாட்ஸ்அப் மாதிரியான குரூப் நமக்கு இந்த அளவுக்கு பயன் பயன் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் இந்த ஒரு வருஷத்தில் நாம் பார்த்த தர்மங்கள்னு பார்த்தால் அகண்டமாக நிறைய விஷயங்களை இந்த ஒரு வருஷத்தில் நாம் பார்த்துருக்கோம் ஆனால் நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள் சொன்ன தர்மங்களை வச்சு பார்க்கும் ஒரு பர்சன்ட்டு கூட இன்னும் நாம் பார்த்து முடியலேன்னு தான் சொல்லணும் ஏன்னா பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதை கூடிய வரையிலும் நாம் தெரிஞ்சுட்டோமானால் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய மனது உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது அப்படி இந்த பத்ரவாக்கு குரூப்பு ஆரம்பித்து இதுவரையிலும் சுமாராக இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த பத்ரவாக்கு குரூப்பை கேட்டுருக்கா அப்படிங்கிறத நினைக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இன்னும் தொடர்ந்து பல வருஷங்களாக இந்த குரூப் நன்னாக நடந்து நிறைய விஷயங்களை நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் இன்னும் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போது இதுவரையிலும் சொன்னது இன்னும் நாம் சொல்ல போறது, இவைகள்லாம் கூட இதை ஒரு புஸ்தகமாக போடணும் இதை ஒரு சீடியாக போடணும்னு பல பேர் பிரார்த்தனை பண்ணி கேட்டுருக்கா அதற்கான முயற்சிகளும் இப்போது ஆரம்பித்து நடந்துன்னு வருது ஒவ்வொரு விஷயங்களையும் வேதம் நமக்கு எப்படி சொல்கிறது இதற்கே சரித்திரம் புராணம் எப்படி காட்டுறது இதை எப்படி நாம் நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத புஸ்தகம் வடிவமாக கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இப்போது ஆரம்பிச்சிருக்கு அதே ஒரு சீடியாகவும் போட்டு இதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போது ஆரம்பிச்சுருக்கோம் அப்படி நிறையா பேர் இந்த குரூப்பில் இருந்து நம்முடைய தர்மங்களை கேட்டு ரொம்பவும் உபயோகமாக இருக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூ தெரிஞ்சுகின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது இவ்வளோ விஷயங்கள் தெரியலை இத்தனால இப்போதான் நமக்கு இதனுடைய முக்கியத்துவங்கள்லாம் தெரிகிறதுன்னு பல பேர் அவரவர்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்கிற பொழுது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு புத்திசக்தியையும் ஒரு ஜானத்தையும் கொடுத்த பரமாச்சாரியாளுக்கு தான் நாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படி எல்லோரும் முடிஞ்ச வரையிலும் இதை கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் மனசு தான் வேணும் மனசு இருந்தால் எதையும் செய்துவிடலாம் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது மேலும் இந்த நாளில் ஏதோ ப பல காரணங்களாக பல காரணங்கள்னால் நிறைய சிரமங்கள் வருது அந்த சிரமங்களுக்கெல்லாம் நிவர்த்தியும் சுலபமாக நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா அதையும் நாம் நான் சீர விசாரித்து நாம் அதற்கான உபாயங்களை பண்ணுறதுனால எந்த விதமான குறைபாடுகளையும் சரியாக கொண்டு வந்துவிடலாம் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை சுக ஜீவனத்துக்காகத்தான் நம்முடைய வேதம் அனுகிரகம் பண்ணுறது நாம் சுகமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் புராணங்கள் நமக்கு நிறையா உபாயங்கள் சொல்லியிருக்கு அப்படி பகவானுடைய அனுகிரகத்துக்காகத்தான் நம்முடைய தர்மங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும் வேதம் சொல்கிற பொழுது பீஷாஸ்மாத் வாத்த்பவதே பீஷோ தேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ் மிருத்துதாவதி பஞ்சம இப்படின்னு வேதம் சொல்கிறது காத்து ஒரே சீராக அடிக்கிறது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா தர்மந்தான் காரணம் தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படின்னு பயந்து காற்று ஒரே சீராக அடிக்கிறது நம் சுவாசத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு காற்று நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா அதற்கு தர்மம் காரணம் சூரியன் சரியான முறையில் கிழக்க உதயமாகி மேற்க அஸ்தமனமாறாங்கிறதுக்கு என்ன காரணம்னா தர்மம் தான் காரணம் தர்மத்திற்கு பயந்து தர்மம் நம்மை தண்டிச்சுடும் பயந்து சூரியன் சரியானபடி உதயமாறார் சரியான முறையில் அஸ்தமனமாறார் அக்னி மேல் நோக்கி தான் அக்னி நினைச்சால் இந்த உலகத்தை பூரா பஸ்மாவாக பண்ணிவிட முடியும் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது ஆனால் அப்படி செய்யறதில்லை அக்னி காரணம் என்னென்னா தர்மம் தண்டிச்சுடும் பயந்து அக்னி ஒரே சீராக இருக்க அதே போல இந்திரன் நினைச்சானால் யாரை வேணா எப்படி வேணால் தண்டிக்கலாம் ஆனால் இந்திரன் முதற் கொண்ட தேவதைகள் யாரையும் தண்டிக்கிறதில்லை அனுகிரகம் பண்ணுறதுக்குத்தான் முயற்சி பன்றா. அதில் என்ன காரணம்னா தர்மத்திற்கு பயந்து தேவதைகள் இருக்கா மிருத்யுதாவதி பஞ்சமதித்தி மிருத்யு யமன் நினச்சான்னா யாரை வேணா எப்போ வேணா எடுத்துன்னு போகலாம் ஆனால் அப்படி எடுத்துன்னு போகிறது காரணம் என்னென்னா தர்மம் தர்மம் நம்மை தண்டிச்சிடும்னு தர்மத்திற்கு பயந்து தான் யமன் இந்த உலகத்தில் இருக்க அப்படி எல்லோரும் தர்மத்திற்கு பயந்து இருக்கிறா போல நாமும் தர்மத்திற்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அந்த தர்மம்னா என்ன தர்மப்படி எப்படி நாம் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் விரிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய விஷயங்கள்லாம் சுருண்டு வரும் அப்படி இரண்டாவது வருஷம் ஆரம்பம் இன்றைய தினம் இந்த பத்ரவாக்கு குரூப்பில் இதுபோல் நிறையா தர்மங்களை நாம் தெரிஞ்சுண்டு நம்மால் முடிஞ்ச வரையிலும் நாமும் அனுஷ்டானத்துக்கு வரணும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இத கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா குழந்தைகளுக்கு இதை நாம் புரிய வைக்க வேண்டியது மிக மிக அவசியம் நம் முன்னோர்கள் குழந்தைகளோடு நிறையா உட்கார்ந்து பேசுவாள் சாயங்கால வேலையில் குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசுகிறதுங்கிறது ஒரு காரியம் அது இந்த நாளில் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த ஃபோன்லாம் வந்த பிறகு அவரவர்கள் தனித்தனியாக போயிடணும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறதுங்கிறதே இல்லாமல் அந்த ஃபோன் வச்சுன்னு இருக்கிறதுனால ஃபோன் மூலமாகவாவது நாம் நம் குழந்தைகளோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறதாக இந்த குரூப் இப்போ அமைஞ்சிருக்கு நிறையா அடுத்த தலைமுறையினர் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தைகளுக்கும் புரிகிற நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரும் நான் சொல்கிற முறையில் குழந்தைகளுக்கும் இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் அப்படி எல்லோரும் கூடிய வரையிலும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து நம் குழந்தைகளையும் நம்முடைய தர்ம வழியில் வாழறத்துக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும்னு மகாபரிவாருடைய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே நம்முடைய தர்மங்களை விரிவாக பார்க்கலாம்